மற்றும் நான் இன்னும் அளவுக்கு பக்கத்து வீட்டார்கள் பற்றி அவர்களுக்கு நல்லது செய்ய எனக்கு ஜிபரி அலிஹாம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் என்று நபி அலிஹம் அவர்கள் கூறினார்கள் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஆறு பூஜ்யம் ஒன்று ஐந்து முஸ்லிம் இரண்டு ஆறு நான்கு இரண்டு ஆறு இரண்டு